வணக்கம் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக தமிழ் பண்பாட்டு அமைப்பின் சார்பாக பதிமூன்றாவது பன்னாட்டு மாநாடு இலங்கையில் நடைபெற உள்ளது இரண்டு இந்திய ராணுவ வீரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடுக்கைகளை கண்காணிப்பதற்காக என்ற செயலியை இந்தியானது பாரத் கௌரவ் விருது பெற்ற இந்திய விளையாட்டு வீரர் பாட்டுபள்ளி ஹமீத் என்பவர் ஆவார் நான்கு இந்தியாவில் தாய்ப்பால் சரியாக அளிக்கப்படாததால் ஆண்டுதோறும் சுமார் ஒரு லட்சம் குழந்தைகள் உயிரிழப்பதாக யூனிசெப் அமைப்பு கருத்து வெளியிட்டுள்ளது ஐந்து சீன அரசின் சிறந்த ஆசிரியர் என்ற விருதினை பெற்ற தமிழர் ஐசக் தேவகுமார் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவிலேயே முதன் முதலாக அனைத்திந்திய ஆயுர்வேத மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு உலகின் முதலாவது எரிமலை ஒமிழ் மின் மின் உற்பத்தி நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மூன்று சீனா நாட்டில் சான்யாங் நகரில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான உலக அழகி போட்டியில் பட்டம் வென்ற இந்தியர் யார் நான்கு யாருடைய ஓவியமானது நானூத்தி மில்லியன் டாலர்களுக்கு ஏலம் எடுக்கப்பட்டு சாதனை உலக சாதனை படைத்துள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி